வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனு கீர்த்தனா உழைக்காமலே இருப்பவன் ஒரு நாள் திருட்டு பட்டத்திற்கு ஆம் உழைக்காமலே இருப்பவன் ஒரு நாள் திருட்டு பட்டத்திற்கு என்கிறார் இங்கர்சால்